तापत्रय विनाशाय சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமையம் பிரனமீன் பூர்வம் அப்பட்சம் பித்துர்த்திகி கே நான்பிரமண்துச்சியச்சிரவிய ராஜா திரும்பவும் யோகிகள்கிட்ட கேட்கிறார் முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோம் நாற்பத்தொன்னாவது ஸ்லோகத்தில் இது நாற்பத்தி ஸ்லோகம் எதனால் மனுஷன் மனசுத்தி அடைஞ்சு ஞானத்தை பெற்று மோட்சத்தை அடைவானோ அந்த கர்மயோகத்தை எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டுக்கொண்டார் இது தெரியாதான்னு ஒருவேளை நினைக்கலாம் அவர்களெலாம் அந்த சந்தேகத்தை போக்கிற மாதிரியும் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக வேண்டியும் அடுத்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு இந்த நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் ஏவம் பூர்வம் ரிஷின்னு பிரசனம் அபுருச்சம் ஏவம் பிரஷனம் அபுரிட்சம் இவ்வாறு இந்த கேள்வியை நான் கேட்டேன் பூர்வம் முன்பு ரிஷிகளிடத்தில் கேட்டேன் பித்துரந்திக்கே அப்பா பக்கத்தில் இருக்கிற போது எங்கள் அப்பா இருக்கிற போது எங்கள் அப்பாவை வச்சிக்கிண்டு ரிஷிகள்டையெல்லாம் கேட்டேன் அவர்களெலாம் பிரம்மதேவனுடைய புத்தர்கள் சனகாதி ரிஷிகள் நாப்ருவன் பிரம்மண புத்திரா அந்த பிரம்மகுமாரர்கள் ரிஷிகள் எனக்கு பதில் சொல்லலை உபதேசம் பண்ணலை தற்ற காரணம் அதுக்கான காரணத்தை சொல்லுங்க ஏன் அவர்கள் எனக்கு அப்போ சொல்லலை நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட கர்ம யோகத்தை பற்றி கேட்குறேன் கர்மம் பண்ணினா மனசுக்கு சுத்தி கிடைக்கும் அதனால் ஞான யோக்கியத்தை கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் ஆகையினால கர்ம யோகத்தை பற்றி சொல்லுங்கோன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட விண்ணப்பிச்சுக்கிட்டேன் ஆனால் இதே கேள்வியை நான் ஒரு தடம் அப்பா முன்னால் பிரம்மாவனுடைய குமாரர்களான ரிஷிகள்ட கேட்டபோது அவர்கள் பதிலே சொல்லலை ஏன் அவர்கள் சொல்லலை அதுக்கான காரணத்தையும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் இனி ஆவீர்ஹோத்ரர் என்கிற யோகியானவர் பேசப்போகிறார் அது நாற்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் வரப்போகிறது அதை நம்ம பிறகு படிக்கலாம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை இப்படி பூர்த்தி பண்ணுறேன் முன்பு என்னுடைய தந்தையின் முன்னால் ரிஷிகளை பிரம்மகுமாரர்கள் ஆகிய ரிஷிகளை நான் இந்த கேள்வியை கேட்டபோது அவர்கள் எனக்கு உபதேசம் பண்ணவில்லை ஏன் அவர்கள் உபதேசம் பண்ணவில்லைங்கிறதுக்கான காரணத்தையும் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் எோருக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிஓம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்